गुरवे बुद्धि வேதாந்தபேரவேபுசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே சலைய முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சவன பிரசியத்தை ஜன்மராதித்தியவன் कामह பவனோனா நாத தைச்சி தாநுபதி தாாமிஷே ஷாஸ்தீவாத்தவன்ந இதில் ஒரு அர்த்தம் பார்த்தோம் கடைசி வகுப்பில் பூத பவ்ய பவன் நாதா நாதஹான்னா தெரியும் நமக்கு பொதுவாக தலைவன்னு அர்த்தம் அந்த நாத சப்தத்துக்கு வி நிறைய அர்த்தம் சொல்கிறார் யாச்சத்தை உபதபதி ஈஷ்டே சாஸ்தி याच्यते उपतपति ईष्टे शास्ति नाथा अर्थत भूतभव्य भव भूतभव्य भवतम भूत ग्राम भवत् शब्द भूतभव्य भवत अतना जीव जीव अनेीव अनेक शरीर ஏராளமான சரீரத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கெல்லாம் கர்மபல தாத்தாவாக ஷரீரங்களை கொடுக்கக்கூடியவராக சுகதுக்கங்களை தான் கர்மபல தாத்தாவாக சுவாமி இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார் ஆக கர்மபல தாத்தான்னு போட்டுக்கலாம் நாம் போனதில் பார்த்தோம் பூதகிராமானாம் நாத பூதபவ்யபவதாம் அத்தீத ஆகாமி வர்த்தமான கல்பஸ்தானம் பூதகிராமானாம் ஜீவசமூகானம் ஜீவர்களில் பேதம் கிடையாது ஜீவனுக்கு வந்து அது சரீரம் இருக்க ஜீவனுடைய லட்சணம் எல்லாம் சு சாஸ்திரங்களில் விசாரிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இப்போ அத்வைத சித்தாந்தம் பிரம்மனை பற்றி பேசலை அது நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் வாலாகிர சதபாகசிய அப்படின்னு ஒரு ஜீவ லக்ஷணம் சொன்னேன் ஒரு வகுப்பில் அதே மாதிரி ப திருமந்திரத்துலேயும் சொன்னேன் பசுமாட்டினுடைய வாலினுடைய ஒரு ரோமத்தை எடுத்து அதை வந்து ஆயிரம் கூராக பண்ணினா அந்த ஆயிரம் கூரில் ஒரு கூர் மாதிரி இருக்கக்கூடியதான் ஜீவன் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் நாங்கள் சொல்லியிருக்கு அத்வைத சித்தாந்தத்தில் ஜீவன்கிறது ஒரு மித்தியா விஷயம் ஆக ஜீவனுங்கிறது வந்து ஒரு வியாபாரிக சத்தியமே தவிர பாரமார்த்திக சத்தியம் கிடையாது பிரதிபிம்ப சைத்தன்யம் அவ சின்ன சைதன்யம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல அந்த விச்சாரங்கள்லாம் பண்ணால் முதல்ல துவைத்த தெளிவாக வச்சுக்கிறோம் நாம் அதுக்கப்புறம் வந்து தான் அந்த பிரதிபிம்பம்னு சொல்லி நெகேட் பண்ணுறது முதல்ல ஜீவனுடைய அஸ்தித்வத்தை ஏற்றுக்கொண்டு விவகாரத்தை ஏற்றுக்கொண்டு லௌகிக்க வைதிக கர்மாக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் பேசுகிறோம் ஆகையினால இந்த பூத கிராமங்கள்லாம் அந்த உயிர் கூட்டங்களெல்லாம் காலங்காலமாக இருந்துன்னு இருக்குது ஆதீத்த ஆகாமி வர்த்தமான கல்பஸ்தானம் பூத கிராமம் ஆனால் இன்னொன்று சொல்லலாம் எத்தனையோ உயிர் கூட்டம் உடம்புலாம் நிறைய சரீரங்கள்லாம் இருந்தது சரீரத்துக்குள்ளே தானே ஜீவன் இருக்குது உடம்புக்குள்ள தானே உயிர் இருக்குது எப்படி ஃபோனுக்குள்ளே தான் அந்த சிப்பு இருக்கோ ஆனால் அதுக்கு ஒரு சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதில் வேலை செய்யுது ஒரு ஒரு ஃபோனும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வேறு வேறையாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஒரு சிம் கார்டெல்லாம் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கலாம் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்புறம் ஜென்ரலாக ஒரு இது இருக்குமே சாமானிய அலை விசேஷ அலை அலைக்கற்றைகள் எல்லாம் இருக்குமே ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிலாம் சொல்கிறோமே அது மாதிரி இதெல்லாம் ஜடம் சாஸ்திரம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை பற்றியெல்லாம் நம்மள்கிட்ட சொல்கிறது ஆக அதில் இருக்கக்கூடிய சரீரங்கள் தோன்றிய உடல்கள் இருக்கின்ற உடல்கள் வரப்போகின்ற உடல்கள் எல்லா உடல்களிலும் இருக்கின்ற உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறார் அந்த அதுவும் குறிப்பாக மனித உடம்பில் இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் தைகி புருஷார்த்தம் யாட்சியமான கடவுளே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணத்தை கொடு கடவுளே நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு கல்யாணத்தை பண்ணை கடவுளே நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குழந்தைகளை கொடு கடவுளே நான் நல்லா சேவை பண்ணுறதுக்கு தர்மத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அது மாத்திரம் புண்ணியத்தை எனக்கு நிறைய புண்ணியத்தை கொடு அப்புறம் எனக்கு மோக்ஷத்தைக் குடு அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒருத்தரும் கேட்குறான் அர்த்தார்த்தி தர்மம் தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சாத்தம் ஆப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா இப்படி ஒரு ஒருத்தரும் கேட்கிறார் தைஹி புருஷார்த்தம் யாச்சியமான இத்தபிப்பிரேத்திய பூதேதி பூத்தேதி அதுக்கு காரணம் சொல்கிறார் நாத்ரு நாத்ருபதாபர்யாசிஷு அப்படின்னு தாது பாட்டத்தில் அர்த்தம் இருக்குங்கிறார் விவருத்திக்காரர் தாரக பிரம்மானந்த சுவாமி அவர் சொல்கிறார் இத்தனை மீனிங் இருக்குது இந்த நாதசப்தத்துக்கு ஆஹா நாத்ரு நாத்ரு யான்சா உபதாப ஐஸ்வர்ய ஆசீஷு ஆறு மீனிங் சொல்கிறார் அர்த்தம் கிரகித்வா வியாக்கியாய யான்ச்சா அர்த்தம் எடுத்துக்கிறார் அது யாச்சியத்தே அப்படின்னு எடுத்துக்கிறார் அப்புறம் அடுத்தது என்னது உபத்தாபாதிஷு அர்த்தேஷு வியுபாதையத்தி உபத்தப்பத்தி உபத்தப்பத்தின்னா என்ன அர்த்தம் பிரழைய காலே உபத்தப்பத்தி எல்லாரையும் வாட்டி எடுக்கிறார் உடம்புக்குள்ளே போட்டு குளோபல் வார்மிங் வந்தாச்சே தெரியுது மார்கி மாதம் ஃபேனு போட்டு பார்த்துருக்கோமோ ம் சீ லெவல் ரைஸ் ஆகின்ட்டுருக்கு ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆ மெல்ட் ஆகின்ட்டுருக்கு நமக்கு என்னென்னா கண்ணுக்கு முன்னாடி ஷாவு வர வரைக்கும் ஏதோ லோகத்தில் ஏதோ தேடின்ட்டுருப்போம் ரொம்ப சீரியஸ்தான் இப்போ நீ ஷாவை போகிறேங்கிறார் பகவான் இந்த சரீரம் உன்னை விட்டு போக போகிறதுங்கிறார் அப்படியா சரி அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஷாப்பிட்டு வந்து அந்த நேரமாவது சாப்பாட்டெலாம் விட்டுவிட்டு நாராயணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லப்படாது அது இருக்கவே இருக்குது ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது ஆமா ஜோவிலாக சொல்கிறேன் பிரளயக்காலே பிரளய காலேன்னா ரெண்டு இடத்துக்கலாம் சில பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது பரண்டு பரண்டு படுக்கிறோம் ஏன்னா அவனுக்கு நிறைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் ஆசைகள்லாம் இருக்குது அதனால் தூக்கமே அவர் நினச்சது நடக்கலையே நினைக்காதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தூக்கம் வரமாட்டேங்கிறது அது ஒரு உபதாபம் தானே தூங்க முடியாமல் தவிக்கிறான் தூங்குகிற நேரத்தில் தூங்க முடியாமல் தவிக்கிறான் அது என்னென்னா அது ஒரு உபதாபந்தான் தப்பத்தி கூ வந்து போட்டு வாட்டி எடுக்கிறார் கடவுள் துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கிவை தாய் அப்படின்னு பாடுறோமே மாதிரி அவஸ்தப்படுறான் தூங்க முடியல சரி அதே மாதிரி மரண சமயத்தில் எப்படி இருக்குன்னா எல்லாம் கை காலு எல்லாம் அப்படி இழுக்கிறது உள்ளுக்குள்ளே மரண வேதனைங்கிற இல்லையா மரண வேதனைங்கிறான் குழந்த பிறக்கிற போது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் தான் இருக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் வாழ்க்கை அப்படிப்பட்ட சிருஷ்டி அப்படி இருக்குது பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும்போதும் அழுகின்றான் ஆகையினாலு அழனும்னா துக்கத்தை சந்தோஷமாக இழறான்னு நான் சொல்ல முடியும் அதுக்கு ஞானம் வேணும் சந்தோஷமாக எழுதுறதுக்கும் ஞானம் வேணும் ஏன்னா சரி நமக்கு துக்கம் வர்றது சரி துக்கம் வந்தால் துக்கத்தை என்ஜாய் பண்ணுவோன்னு துக் அது வரும் கொஞ்சம் கஷ்டம் அது புரியுறது என்ன வா எனக்கு ரொம்ப நாளாக பழகியிருக்கேன் இப்போ இமோஷன்ஸ் வருது அம்மா நான் வேறு கீதை படிச்சுவிட்டேன் பிரஸ்தானத்திலே பாஷியம் படிச்சுவிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா போகிற போது என்னால் துக்கம் தாங்க முடியல சந்தோஷமாக அழு அப்படி இருந்தால் தானே ஹியூமன் நீ ஆனால் அதே சமயம் அழுதுண்டே இருந்தேன்னா நாலு மாதத்துக்கு அதான் ப்ராப்ளம் சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுவிட்டு சரி அம்மா ஏன்னால் அது உடம்போடு ஒட்டி இருக்கிற விஷயம் இல்லை நான் சன்னியாசம் வாங்கினுட்டேன் நான் வந்து குருவாக இருக்கேன் எல்லாேருக்கும் நான் அழுதாக நல்லாவாக இருக்கும் அப்படின்னு ரூமுக்குள்ளே கதவை சாத்தின்னு அழகு எல்லாருக்கு முன்னே எழுத என்ன தப்பு இந்த பாவமாக என்ன இல்லை அவனால் என்னை தப்பாக நினச்சிருவான அவனே இல்லையே நீயும் இல்லையே அப்படி தானே படிச்சிருக்கேன் அத்தயுதம் தானே படிச்சுருக்கே நீ அப்போ அழறது யாருன்னா அழறது மாயா சரீரம் அதான் இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மெச்சூரிட்டி வேணும் ம் ஞானபலம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உப்பத்தப்பத்தி உப்பத்தப்பத்தின்னா என்னர்த்தம் வாட்டி எடுக்கிறது பிரளய காலேன்னார் ஆகாஷ் தினம் தூங்குறபோதே நிறைய பேருக்கு துக்கமாக இருக்குது அது நானாக சொன்னது அது நித்திய பிரளயம்பா தினம் தூங்குற போது க்ளாஸ் இந்த மாதிரி கிளாஸ்லேயும் தூக்கம் வரும் அது வேறு விஷயம் இங்கே வரும்போது தூக்கம் வர்றதேன்னு துக்கம் அங்கே வந்து தூக்கம் வரலையேன்னு துக்கம் இல்லையா வகுப்பில் நமக்கு தூக்கம் வர்றதேன்னு துக்கமாக இருக்கா அது இருக்கா வகுப்பலியாவது தூக்கம் வருதே சுவாமி இப்படி நல்லா சந்தோஷமாக சொல்லுவாங்களா சரி அக உபத்த பற்றி பிரளைய காலே எல்லாரையும் துக்கப்படுத்துகிறாராம் பிரளையகாலே அதனால் பூத பவ்ய பவன் நாத்தா பகவானுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதும் அவருக்கு முடியும் நமக்கு நம்ம பண் தப்பு பண்ணினால் துக்கத்தையும் கொடுப்பார் அதனால்தான் மாமாஹிக்கும் சீகி என்னை ஹிம்சை பண்ணிவிடாதே என்ன ஹிம்சை பண்ணிவிடாதே நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஆமாம் தப்பு பண்ணிவிட்டேன் மன்னிச்சிக்கோ நீ உன்னோட ச நீ சொன்ன சாஸ்திரத்தை நான் வயலேட் பண்ணிவிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சுக்கோ மன்னிச்சிக்கோ தப்பு பண்ணிவிட்டேன் எனக்கு கஷ்டப்படுத்த விடாதே சரி ஆஹா அது மாத்திரமில்லை சிருஷ்டிகாலே ஆஷாஸ்தேங்கிறார் சிருஷ்டிகாலத்தில் அழகா அனுகிரகம் பண்ணுறார் ஆஷாஸ்தே பிரளயகாலே உபதபதி மரண சமயத்தில் வாட்டி எடுக்கிறார் உடம்பை வ உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிற போது வாட்டி எடுக்கிறார் உலகத்தையே பெரிய அளவில் சுனாமி வருது எல்லாம் பூகம்பம் வர்றது இது எரிமலை வெடிக்கிறது அப்படின்னா என்னான்னா உப்பத்தை பற்றி அப்புறம் சிருஷ்டி என்ன பண்ணுறதுன்னா அழகா ரொம்ப மழை பெய்கிற தாங்க முடியல ஓவராக மழை பெஞ்சால் அப்புறம் எல்லாம் வெயில் அடித்தோன்னே ஆஹா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான் ஒரு இடையை வெயில் அடித்தா தாங்க முடியல அதனால தான் கிருஷ்ணன் சொன்னார் தபாம் யம் அஹம் வருஷம் நிகழ்ாமுஜாமி ச அதெல்லாம் திருவள்ளுவர் வந்து கடவுளுக்கு அப்புறம் மழையை வச்சுவிட்டார் கடவுள் உலக மழை ரூபமாக இருக்காருங்கிறதுக்காக தான் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் எல்லாம் மழை ஆக சுருஷ்டிகாலே எல்லாம் ஆஷா ஆஸ்தே இலையுதிர் காலத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் செடியெல்லாம் பார்க்கவே பிடிக்கலை கஷ்டமாக இருக்குது ஆனால் அடுத்தவரை வசந்த காலம் வந்தோன்னே எங்கே பார்த்தாலும் ஆஹா ஜம்முன்னு இருக்குது இதெல்லாம் அணில் விளையாடுறது செவன் சிஸ்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்குது அப்படி பறவை இருக்கு நம்ம ஆசிரமத்தில் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியுமோ பார்த்து தெரியாதுன்னு செவன் சிஸ்டர்ஸ்னு ஏழாக நிற்கும் அங்கங்கே நிற்கும் அது பார்க்கலாம் ப்ரேயர் முடிஞ்சு இங்கே வரும்போது ஏழும் கூட்டின்ண்டே வரும் நம்மளை வரிசையால் முன்னாடி நின்று நின்று ஆ ஆஷாஸ்தே ஆஷாஸ்தேன்னா என்னர்த்தம் அனுகிரகம் பண்ணுறது அதனால தான் சுவாமிகிட்ட அபிஷேகம் பண்ண உடனே கேட்குறோம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சோடனே ஆயுராஷா அஸ்தே சுப்பிரஜாஸ்தே சஜாத்தவனே உத்தராந்தேவயமாஷாஹஸ்தே பூயோகவிஷ்கரணமாஷாஹ்தே திவ்யந்தமாஷாஹஸ்தே விஸ்வம் பிரியமாசாஹ்தே எதனேனஹவிஷாசாஹ்தே அப்படி சொல்லி ஒரு ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோடனே பிரார்த்தனை பண்ணுறோம் எங்களுக்கு ஆயுச கொடு நாங்கள் திரும்ப திரும்ப பூஜை பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்பப்போ அந்த நைவேத்தியத்தை நல்லா சந்தோஷமாக சாப்பிடுச்சோம் இல்லை நானாக சேர்த்துக்கிறது பூயோக விஷ்கரணமாஷாஹஸ்தே எங்களுக்கு நல்ல வீடு கொடு திவ்யந்தா அது மாத்திரம் இல்லை எல்லோரும் எங்கிட்ட இருக்கணும் நானும் பிரியமாக இருக்கணும் அது விஸ்வம் பிரியமாஷாஹ்தே ஆயுராஷாஸ்தே சுப்ரஜாஸ்தம் ஆசாஸ்தே நல்ல பிரஜைகளை உன்னிடமிருந்து நாங்கள் விரும்பி கேட்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் உன்னிடம் பிரார்த்தனை பண்ணுகிறோம் நல்ல குழந்தைகள் வேண்டுமென்று உன்னிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறோம் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் உத்தரான் தேவயஜனம் ஆசாஸ்தே பூயோ ஹவிஷ்கரணம் ஆசாஸ்தே மறுபடியும் நாங்கள் ஹோமத்தில் அகைஸை சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம் அதுக்காக எங்களுக்கு கம்ஃபர்டபுள் லிவிங் வேணும் திவ்யம் தாமா சாஸ்தே ஆக எங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ் ஃபார் வாட்டுனா தார்மிக் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஃபிசிக்கல் பாடியை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது எதுக்குன்னா மோர் அண்ட் மோர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அதுக்காக ஆக சிருஷ்டிக்காலே ஆசா இவர் எப்படி சொல்கிறார் இந்த ஜன இந்த சரீரங்களும் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவர்களையும் பிரளய காலத்தில் வாட்டுகிறார் அப்புறம் வந்து சிருஷ்டி காலத்தில் அவர்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுக்கிறார் அப்புறம் ஈஷ்டே ஸ்திதிகாலே எல்லாரையும் வழிபடப்படுபவராக இருக்கிறார் பாதுகாக்கின்ற நேரத்தில் எல்லோரும் பகவான்கிட்ட கேட்டு கேட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறோம் ஸ்திதிகாலே ஈஷ்டே அதாவது அழி அதாவது அழிக்கிற காலத்தில் வாற்று எடுக்கப்படுகிறார்கள் படைப்பு காலத்தில் அவர்களுக்கு இவ்வளோ எல்லாம் எல்லாம் நல்லா கிடைக்கட்டும்னு நினைக்கப்படுகிறார் அப்புறம் ஸ்திதிகாலே ஈஷ்டே ஈஷ்டன்னால் வழிபடப்படுகிறார் அது மாத்திரம் இல்லை கடவுளை எப்போ பார்த்தாலும் காப்பாற்று காப்பாற்றுங்கிறான் சீக்கிரம் அழிச்சுடுன்னு எங்கேயா பாடிருக்கோமா ஒரு நாளாவது பாகிமாம் பாகிமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம் பாகிமாம் ராகிமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம் எதுக்கு இது பாளையமாம் பாகிமாம் ரக்ஷமாம் எதுக்குன்னா பாகிமாம்ங்கிறது ஆத்மாவையா மனசையா உடம்பையா இல்லை எதை எது நான்கிற போது எதை சொல்கிறதுன்னா பாகிமாம் ரக்ஷமாம்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவை என்னத்தை பார்த்து ஆத்மாவுக்கு சொரு கிடையாது அறிவை காப்பாற்று படித்தது மறந்து போய் எடுப்படாது இது பூதபவ்யாத்தக எத்தனாவது நாமான் தான் யார் கேட்டால் இதெல்லாம் மறந்தாச்சு அன் போன க்ளாஸ்லேயே எல்லாம் மறந்தாச்சு அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லுவான் மற்ற ஸ்மிருதிர் ஞானம போக நஞ்ச பகவானே நினைப்பும் நானே மறப்பும் நானேன்னு விட்டேன் அதனால் மறந்தால் என்ன தப்பு மறதியும் பகவானுடைய ஸ்வரூபந்தானே நான் பார்க்குறேன் இப்போ அடிக்கடி நிறைய ஜனங்களை பார்க்குற போது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாள் எது ஞாபகம் வச்சுக்கணக்கூடாதோ அதை ஞாபகம் வச்சுக்கிறோம் அன்னைக்கு நீ தட்டை கீழே வைக்க சொன்னியே சொல்கிறோம் இல்லையா நான் எனக்கு அந்த சம்பிரதாயம் கிடையாது சொல்கிறோமே என்றைக்கோ நடந்தது அதுக்கப்புறம் எவ்வளோ நல்லதெல்லாம் நிறைய நடந்துருக்கு அது ஞாபகத்துக்கு வராது இது மாத்திரம் ஞாபகத்துக்கு வரும் எதுக்கே சொல்கிறேன் எப்படின்னா இந்த குழந்தைகளை எதாவது ஞாபகம் வச்சுக்கிறதா பார்த்துருக்கலாம் நம்மளே குழந்தையில் எவ்வளவா சண்டை போட்டிருப்போம் மாவட்டமா ஆ இருக்கா இல்லையா குழந்தையாக இருந்துக்கிறப்ப நம்ம சண்டை போடாமல் ரொம்ப சமத்தாவாக உட்காந்துருந்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் படி இருக்கேங்க ஞாபகம் இருக்குது எனக்கும் லைட்டாக ஆஹ் என்னால் குழந்தையாக இருக்கிறபோது நம்ம எத்தனையோ சண்டை போட்டிருப்போம் எத்தனையோ கூடி குலாவி விளையாடி இருப்போம் எல்லாமா நமக்கு ஞாபகத்தில் இருக்குது ஞாபகத்தில் இல்லை அதே மாதிரி இப்போ இருக்கிற விவகாரத்தை எதாவது மறக்க முடியிறதா முடியல எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கான் அதனால் என்னென்னா சாகிற வரைக்கும் அவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் அவன் பண்ணதை ஏதோ தப்பம் வச்சுட்டே இருக்கும் எனக்கு துக்கம் கொடுத்தது வாழ்க்கையில் மறக்க மாட்டேங்கிறான் குழந்த மாதிரி இருக்க பழக அதுதான் அதுக்கு சொல்கிறான் சாஸ்திரத்தில் அதுக்கு மச் மருது வேணும் அனுகிரகம் வேணும் இதெல்லாம் மறக்க வேண்டாமோ அது மறக்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி மறக்க நினைத்தேன் முடியவில்லைன்னா அது வேறு அர்த்தம் அதான் இந்த கா செல்ஃப் கான்ஷியஸ் சின்ன வயசில் இருக்கிறபோது இந்த தன்னுணர்வு அவ்வளோ பலம் கிடையாது செல்ஃப் கான்ஷியஸ் ஏஜ் வர வர வர நான் என்னோடது நான் அதாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்குங்கிறது வேதாந்தம் படித்ததுக்கு பிறகாவது அது வரப்படாதோன்னா வேதாந்தம் படிச்சுட்டா வந்துடுமா அனுகிரகம் நிறைய வேண்டியிருக்கு வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதாந்தம் ஆனோம் வேதாந்தம் இந்த திங்கிங்கு ஹெல்ப் பண்ணி ஆனோம் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தத்தோட பலன் என்னென்னா வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே எல்லாம் மறந்துவிடணும் குழந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நான் ஜென்மத்துக்கு அதை மறக்க மாட்டேன் ஜென்மத்துக்குன்னு அடுத்த ஜென்மாலேயும் ஞாபகம் வந்துக்க போறேன் அர்த்தம் என்னத்துக்கு இது தேவையில்ல அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பகவானே இதெல்லாம் ஞாபகத்துலேயே இருக்கப்படாது டெலீட் பண்ணிடணும் டெலிட் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டு அதையும் எடுத்து தொடச்சி வச்சு விடணும் இல்லையா அது நமக்கு திடீர்னு டெலீட் பண்ணது எடுக்கணும்னு தோணும் கம்ப்யூட்டரில் தெரியாமல் பண்ணிவிட்டேன் டெலீட் பண்ணிவிட்டேன் அது திரும்பவும் எடுக்கணும் இந்த குப்பை எடுத்துன்னு வந்து இந்த குப்பை தொடர் இதெல்லாம் தோண்டி அதெல்லாம் எடுத்துன்னு வந்து திரும்ப வச்சுண்டு அது மாதிரி என்னென்னா என்னது அதுக்கு ஒரு பாட்டுருக்கேன் என்னது நிம்மதியடைந்தேன் உலகை மறந்தேன் எல்லாத்தையும் மறந்துடும் ஆனந்தம் தான் அடைந்தேனே நம்ம வேற நீ அன்றைக்கி என்ன சொல்கிறத ஞாபகம் வச்சுருக்கியான்னு இருக்கிறான் நம்மளை பார்த்து நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் உன்னே ஒரு நாளைக்கு எப்போ அது நீ கூப்பிட்டு நான் மறக்க மாட்டேன் சுவாமி நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோ எனக்கு எப்படி இருக்கணும் நம்ம ரெண்டுமே மறந்துவிட்டால் நல்லதுப்பா அதனால் இந்த கெட்டதை மறக்கணுன்னா நல்லதையும் மறந்துவிடுறது நல்லது ஏன்னா எல்லாத்துலேயும் ரெண்டும் சேர்ந்து தானே இருக்குது ஏன்னா நல்லதையும் ஞாபகம் வச்சு இல்லை நான் அந்த பண்ணின நல்லதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா நீ பண்ண நல்லதையும் மறந்துவிடும் உன்னோட தப்பையும் மறந்துடும் நல்லதையும் மறந்துடும் கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபம கரவமி தீ சில பேருக்கு தப்பெல்லாம் பண்ணிட்டேன்னு கில்ட்டை சுமந்துன்னு தெரியுறான் குற்ற உணர்ச்சி அது மறந்துடும் இல்லை சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது சுவாமின்னா அது வந்துவிடுறதே தானாக வர்றதேன்னா அதுக்காகத்தான் ட்ரெயின் பண்ணுற போது ஜாக்கிரதையாக உள்ளே போடுற போதே ஜாக்கிரதையாக இருங்கிறோம் அது வேற விஷயம் பாருங்க ஆஷாஸ்தேஷ்டே முடிச்சுருவோம் ஆஹ் காலே ஈஷ்டே ஆஹ உபத்தபா நாட்டம் ஆலை அதனால உபத்தபீரி பாஷ் என்ன இருக்குபவத்தம் நாத தை நாச்சிய தான் உபத்தப்ப தேப்பியா ஆஷாஸ்தே அவர்களிடமிருந்து பிரார்த்திக்கப்படுபவனாக இருக்கிறான் தேஷாம் ஈஷ்டே அந்த தானு உப்பத்தை பற்றிங்கிறது ரொம்ப முக்கியம் தானுன்னா தான் ஜீவான சரீரத்தை எல்லாம் கொடுத்து சம்சாரத்தை கொடுத்து துக்கப்படுத்துகிறார் அப்புறம் அவர்களின் அவர்களால் பிரார்த்திக்கப்படுபவராக இருக்கிறார் அவர்களால் வழிபடப்படுபவராக இருக்கிறார் அவர்களை ஆளுபவராக இருக்கிறார் சாஸ்தி திவா சாஸ்தினா கட்டளை இடுறார் டூஇட் இதை பண்ணு இதை பண்ணாது இதை செய்யக்கூடாது நீ ஆகா சாஸ்திரத்தின் மூலம் ஆணையிடுபவராக இருக்கிறார் இத்தர அர்த்தம் இருக்கு ஆகையினால் பூத பவ்ய பவநாத்தா நாத்தியத்தை யாச்சியத்தை உபதபதி ஆஷாஸ்தே ஈஷ்டே சாஸ்தி அஞ்சு நம்ம நாத்தஹான்னா தேர்ஃபோர் தலைவர் ஆ நாத்தான்னு முதல்ல தனியாக அவனு சொன்னேன் தலைவன் எடுத்துக்கலான்னு ஆனால் ஆச்சாரியருடைய இதை பார்த்து அப்படி இருக்குது நாத்தியத்தை நாத்தியத்தேன்னு அர்த்தம் யாச்சியத்தை யாச்சியத்தை ஒரு மீனிங் அப்புறம் உபத்தப்பத்தி தைகி அவர்களால் வேண்டப்படுபவராக இருக்கிறார் அவர் அந்த உயிர்கூட்டங்களை வாட்டுபவராக இருக்கிறார் தவறுகளை செய்ததனால் அவர்களால் பிரார்த்திக்க யாச்சியத்தையும் ஆசாசத்தையும் ஒன்று கிட்டத்தட்ட அவர்களிடமிருந்து வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் கேட்கப்படுகக்கூடியவராக இருக்கிறார் அவர்களால் வழிவிடப்படுபவராக இருக்கிறார் அவர்களை தான் சாஸ்தி சாஸ்திரத்வாரா சாஸ்தி குரு சாஸ்திரத்வாரா சாஸ்தி பண்பாட்டின் மூலம் அவர்களை கட்டளையிட்டு செயல்படுத்துகிறார் பிரச்சோதனம் அர்த்தம் சாஸ்தின்னு என்ன அர்த்தம் சோதனம்னு அர்த்தம் இவந்தும் அவனுக்கு விற்பவர் இருந்தால் கூட ஓம் வில்ல வந்து காட்ஸ் வில்லோட சேத்துடு பிரபஞ்ச நீத்தியோட ஆர்டரோட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னா அர்த்தம் ஷரி இது பகவத் வச்சனாத் சரி இனி முடிச்சு விடாது பூத பவ்ய பவநாத்தாய நம அப்புறம் அடுத்தது பவன பவனா அதுக்கு அர்த்தம் படிக்கலாம் பவத்தை இது பவன பவன்பவதாம் ி பகவதாது பவனகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பவத்தே ஈத்தி பவனகா அதாவது பவத்தை என்ன தூய்மைப்படுத்துகிறார் அதாவது காற்று எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகிறது இப்போ ஏற விட்டே இதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் இல்லையா இந்த என்னது இந்த கீழே வேக்குவம் கிளீனர்லாம் சொல்கிறோமே அது மாதிரி அது க்ளீன் பண்ணுறது அது மாதிரி பவத்தே ஈத்தி பவனகா நமஸ்தேவாயோ பிரார்த்தனை பண்ணுறோம் பவத்தே இ பவனா அதுக்கு பிரமாணம் காட்டுறார் பவதாம் பவனா அஸ்மி இது பகவதாத் கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தோரா ஸ்லோகத்தில் பவனா பகவான் சொல்கிறார் வீசு கா அதாவது புனிதப்படுத்துகின்ற காற்றாக நான் இருக்கிறேன் அதுதான் ஆஞ்சநேயருக்கு பேர் பவனகுமாரா பவன்குமார் பவுன்குமார் இல்லை பவனகுமாரா பவனால் வாயு पुत्र, கும ந புத்த பவன்கும பவனசுத்தனுமந்தி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா पावयतीति பவன அடுத்தது பாவயீட்டு इति பவத்தை பாவயத்தீத்தி பாவனகா பாவனஹா காற்று அதையே தான் சொல்கிறார் பாவயத்தி பாவயத்தின்னா எல்லாருடைய பாபங்களையும் போக்குகிறார் இந்த ப நம்ம மூச்சை ஒழுங்காக பிராணாயாமம் பண்ணினால் நம்ம உடம்பு காப்பாற்றப்படுறது மூச்சு காற்றை வந்து நம்ம தப்பாக உபயோகப்படுத்துகிறோம் கண்ட கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டு எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணாமல் நம்ம உடம்பில் இருக்கிற காற்றை நாம் வந்து தப்பாக உபயோகப்படுத்துகிறோம் உடம்பை மிஸ்யூஸ் பண்ணுறோம் உடம்புக்குள்ளே இருக்கிற வாயுவை காற்ற தப்பாக உபயோகப்படுத்துகிறோம் அதனால் என்ன சொல்கிறார் அதை நீ சரியாக வச்சியான அது உன்னை சுத்தப்படுத்தும் ஆஹ் பிராணாயாமம் வந்து மனசை சுத்தம் பண்ணுறது உடம்பையும் நல்லா வச்சுக்கிறது ஆ பிராணாயாமத்துக்கு உடம்பையும் இதில் இல்லை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் பாவயத்தீதி பாவனா அதுக்கு பீஷாஸ்மாத் வாத்த பவத்தே வாத்தஹா பவத்தே காற்று எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகிறது எல்லாம் அழுக்க காத்தே என்ன பண்ணுறது மாசுகளெல்லாம் காத் மனத்தை அது கெட்ட மனத்தை கொண்டு போயிடுது நல்ல மனத்தை கொண்டு வர்றது ஆக உடம்புக்குள்ளே இருக்கிற காற்றை நம்ம சொல்லலாம் இந்த இங்கே என்ன சொல்கிறார் வாயு எதுக்கு பூமியில் சுற்றின்னு இருக்குன்னு கேட்டால் அது வந்து பகவானுடைய அந்த ஆர்டருக்கு கட்டுப்பட்டு நியதிக்கு கட்டுப்பட்டு அஸ்மாத்து பீஷாத்து வாத்தஹா பவத்தே வாயு பகவான் இந்த பரமேஸ்வரனுடைய நியத்திக்கு கட்டுப்பட்டு வீசுகிறார் எல்லோரையும் தூய்மைப்படுத்துகிறார் நல்ல மோசமான காற்றை எடுத்துட்டு நல்ல காற்றெல்லாம் நமக்கு கொடுத்து காப்பாற்றுறார் கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணி ஆக்சிஜனை கொடுக்குறார் மரங்கள்லாம் என்ன பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கறது யார் இதெல்லாம் கவனிக்கிறார் டேக் இட் ஃபார் கிராண்டட் அதனால தான் என்ன சொல்கிறாங்க காற்றை மாசுபடுத்தாதீர்கள் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோமே அது எல்லாத்தையும் பொல்யூஷனை ரிமூவ் பண்ணுற ஒன்றை போய் நாம் பொல்யூட் பண்ணினால் இப்போ எல்லாம் வந்துருக்கு நான் பார்த்தேன் சில இதெல்லாம் நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் இருக்குது ஓட்டுக்கணும் அதுக்கு எத்தனையோ ஒரு உருவாக அது பண்ணும் இது பண்ணிக்கணும் தேவையா இது என்ன பண்ணுறது நம்ம இருக்கிற ஊர் அப்படி இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு நம்ம உடம்பை காப்பாற்றுறதுன்னு நினைக்கல நம்ம ஏதோ பர்மனெண்டாக இருக்கிற மாதிரியும் பர்மனண்டாக இருக்க போகிற மாதிரி நினச்சி நிறைய பேர் இருக்கான் எல்லோரும் மட் மெட்டீரியலிசம்லாம் அப்படி தானே அவங்களுக்கு வந்து சன்ஸ்ப்ரெஷர் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துலேருந்துட்டு எல்லோரும் விடுற காற்று ஒன்றும் வேண்டாம் இந்த ஏசியே எடுத்துக்கோங்களேன் இது குட்டாக பேடான்னா சொல்ல முடியல இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா இப்போ இங்கே ஒரு மாதிரி இருக்குது சென்னையில் ஒரு மாதிரி இருக்குது சென்னையில் இருக்கிற க்ளாஸ் ரூம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இங்கே இருக்கிற இங்கே கூட உள்ளுக்குள்ள நம்ம விடுற சுவாசம் இருக்கே அதெல்லாம் எடுத்துன்னு போயிடுது இங்கே அது இல்லை அந்த அதுக்கு ஒரு தனி எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க அதனால் இந்த இந்த காற்று இதுவே வந்து என்ன சொல்கிறோம் ஏர் கண்டிஷனருங்கிறோம் ஏசி காற்றை கட்டுப்படுத்தி நமக்கு கொடுக்கறது ஏன்னா ரொம்ப காத் ரொம்ப இது என்ன சூடாக இருந்தால் நம்மளால் உட்கார முடிகிறது இல்லை இந்த உடம்புக்காக வேண்டி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஆக இங்கே அங்கே வச்சிருக்கிற சிஸ்டத்தில் இங்கே அது அதுக்குன்னு ஒரு தனி மிஷின் போட்டிருக்காங்க எக்யூப்மெண்ட் போட்டிருக்காங்க அது இங்கே இருக்கிற தேவையில்லாத காற்றை கெட்ட காற்றை எடுத்துன்னு போயிடுது நல்ல காற்றை கொடுக்குறது தெரியுமில்லையா கொடுக்குறது இதெல்லாம் பாருங்க விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் நம்ம அனுபவத்தை பார்த்துன்னு இருக்கோம் ஆஹ் அது யாருன்னா கெட்ட காற்றை நீக்கி நல்ல காற்றை கொடுத்து நம்மளை உடம்பை காப்பாற்றின்னு இருக்கு இல்லாட்டி வெண்டிலேட்டரில் தான் போடணும் இல்லை டியூப்பை போட்டு அப்போ தெரியும் நமக்கு அதோட மதிப்பெல்லாம் தெரியும் ஆ பகவான் காற்று ரூபமா இருக்கார் எல்லாம் கீதையில் சொல்கிறாரே பகவான் எதா சர்வத்தோ எதா பத்தாம் அத்தியாயத்தில் வருது தா சர்வாணி பூத்தான மத்ஸினி தியுப்பாரையாஷி நித்தியம் வாயுசோ மஹான் வாயுசர்வற்றோமான் தான் சர்வாணி பூத்தானி மானித்யுபாரைய ரெண்டாவது லைன் என்னது எதா ஆகாஷ் நித்தியம் வாயு ஆகாஷத்தில் இருக்கக்கூடிய காற்றானது ஓ சுத்தி பேருக்கு அதனால தான் அதுக்கு பேர் மாத்தரிஸ்வான்னு ஒரு பேர் மாத்தரின்னா மா ஆகாஷம்னு அர்த்தம் ஸ்வான்னா என்ன அர்த்தம் மாத்தரி ஸ்வயத்தே இத்தி மாத்தரி ஸ்வா ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டே இருக்கான் அது அதனால தான் பர்டிகுலர் ஏரியாவுக்கு அப்புறம் போனால் காற்றுலேங்குறோம் வாழ முடியாது செவ்வாயில் காற்று இருக்கா தண்ணி இருக்கா அங்கே லீவ் பண்ண முடியுமானேன் இங்கேயே உருப்படியாக இல்லாதவன் அங்கே போய் என்ன பிரயோஜனம் இவன் எந்த லோகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் அங்கே போய் என்ன பண்ண போகிறான் அதே ஹோட்டல் அங்கேயும் சாப்பாடு அங்கேயும் ட்ரிங்க் பண்ணணும் என்னத்துக்கு இது நமக்கு அப்படி தோன்றுறது அங்கேயும் போய் ஹோட்டலை கட்ட வேண்டியது அங்கேயும் போய் சுற்ற வேண்டியது யசேஷ்டாச்சாரம் தான் போகிறத்துக்கு கோர்ட்டு வேறு சொல்லி விடுத்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருங்கோன்னு அதெல்லாம் ஒன்று கல்ச்சராவுது மண்ணாகுது அப்படின்னு விடுத்து பாவயத்தீத்தி பாவனகா शुते பீஷாஸ்மத் பவத்தை சொச்சிதா ஒம்பதாவ்லோக்கம் ஆறாவது எதா ஆகஸ் நம் வாய்மஹான் பூத்தி மத்னீத்ய அதுதான் அல்ல எக்ஸாம்பிள் சுட்டுக்கா கிருஷ்ணர் அதாவது எப்படி ஸ்பேஸில் வந்து ஆகாஷம் மூவ் ஆகிட்டுருக்கோ ஆகாஷம் வாயுவானது சுற்றி கொண்டிருக்கோ அப்படி எல்லா சமஸ்திரபஞ்சங்களும் ஜீவராசிகளும் எண்ணில் இருக்கின்றன எதா ஆகாஷா நித்தியம் சர்வத்திரா மகான் வாயு வர்த்தது ஏன்னா வாயுவும் சூஷ்மம் ஆகாஷமும் அப்படி எல்லா சமஸ்தீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன ரெண்டும் அமூர்த்தம் ரெண்டுக்கும் ஃபார்ம் கிடையாது ஸ்பேஸுக்கும் ஃபார்ம் கிடையாது காற்றுக்கும் ஃபார்ம் கிடையாது ஆனால் வந்து ஃபார்ம்லஸ் ஜீவா ஃபார்ம்லஸ் காட் ஈஸ்வரன் வடிவமில்லாத கடவுள் வடிவமில்லாத உயிர்கள் இரண்டும் எப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இது எல்லாம் இருக்கட்டும் ஆக எல்லாம் நம்மை அதாவது சூலமாகவும் எல்லாத்தையும் சுத்தம் படுத்து படுத்துறது நம்ம ஆட்டிடியூடு நல்லா இருந்து பிராணாயம் பண்ணினோமானால் சூக்ஷமாகவும் சுத்தப்படுத்துகிறது ஆ வெளியில் இருக்கிற காற்றும் இங்கே வந்து என்ன சொல்கிறோம் சென்னையை கம்பேர் பண்ணுற தேனியை கம்பேர் பண்ணால் சென்னையும் தேனியும் தேனியில் வந்து ஏர் பொல்யூஷன் கம்மி இன்னும் நம்ம வந்து மேலே மலைக்கு போனோம்னா இந்த மூணாறு எல்லாம் தாண்டி அந்த பக்கம் போனோமானால் எப்படி இருக்கும்னா அங்கேயும் பொல்யூஷன் இருக்குது ஒன்றும் இந்த ஸ்ரீலங்கா கொழும்புக்கும் நம்ம சென்னைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா தெரியுது அங்கே ஜனங்களுக்கு சுபாவமாகவே சிவிக் சென்ஸ் இருக்குது பரம ஏழையாக இருந்தால் கூட வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறான் கண்ட இடத்துல துப்புறது இல்லை ஒழுங்காக வச்சுக்கிறான் வீட்டை வீட்டை சுற்றி அழகாக செடிகள்லாம் வச்சுன்னு ரொம்ப நல்லா வாழ்கிறாங்க நம்ம ஊரில் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் வெளியில் துப்புறான் வச்சு அதாவது இந்த சிவிக் சென்ஸ் கம்மியாக இருக்குது அங்கே பாருங்க அந்த அந்த அந்த சீக்கு போனோம்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போனோம்னால் அவ்வளவு தூய்மையாக இருக்குது கடல் நீர் இதே இது சென்னையில் போய் பாருங்கள் நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் நீர் தூய்மை இல்லாமல் இருக்குது காரணம் நம்ம போடுற குப்பை இதெல்லாம் வந்து என்விரோன்மெண்டில் தான் பகவான் அப்பா அதை கெடுத்து விடாதீங்கோ ஸ்வச் பாரத்துங்கிறார் பாரத்தை ஏற்கனவே ஸ்வச்சமாக தான் இருந்தது அந்த இது வந்து இந்த பாரத்தில் எல்லா அசுத்தங்கள்லாம் வந்து இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் கிராஸ் லெவல் சட்டில் லெவல் எல்லாத்துலேயும் அசுத்தம் வந்தாச்சு அதை நீக்கின்றே இருக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது யாராக ஒருத்தர் அதுக்கு முன்ன மனக்கெட்டு பண்ணணும் பண்ணினா அவனை திட்டுவான் நான் இப்படியே வச்சுக்கிறேன் என்னன்னா இங்கே குப்பை தொட்டி இருக்குங்க ஆசிரமத்திலே பார்த்தேன்னா தெரியும் குப்பைத்தொட்டிக்கு அது மூடி எங்கே இருக்குன்னே தெரியாது நம்ம அவனுக்கு எத்தனை தரம் சொன்னாலும் சரி புரியாது ஆனால் சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த குப்பை இங்கே போடாதப்பா போடாத இங்கே இருக்காத இது வந்து இதெல்லாம் ஆற்றங்கிற ஓரம் ஜாகிரதை நம்மளே ஆசிரமத்தில் நம்ம ஊருக்கு உலக உலகத்துக்கு உபதேசம் பண்ணுறோம் அப்படி இருக்கிறபோது நம்ம வந்து நீ இது இங்கே தப்பாக இருக்கக்கூடாது இப்படிலாம் சொன்னோம்னா இன்னும் இப்படி சொல்கிறாருங்கிறான் நான் முதல்ல இந்த ஆசிரமத்தில் டாய்லெட் கட்டினேன் எதுக்கு இதை போய் கட்டுற அனாவசியமாகங்கிறான் இந்த ஊர்க்காரங்களெலாம் ஏதாவது பணத்தை கொண்டு இதில் போடுவானுங்களா முட்டா பசங்கிறான் அப்போ ஜனங்கள் அவ்வளவு தூரம் எஜுகேட் அன் இதை எஜு எஜுகேட் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க அது மாத்தமில்லை இவங்களை இவங்களுக்கு இவங்களுக்கெலாம் லீடராக ஒருத்தன் வரான்னு வச்சோங்க அவனும் எஜுகேட் பண்ண விரும்புறதில்லை ஓ நமோ நாராயணாய் ஆ இதுருதேஹே அதுதான் இவர் சொல்கிறார் பாருங்கள் வியாக்கியானத்தில் பாருங்க பூத கிராமான் நாத்ததே யாச்சதே தற்பாதீனிவ பிதா சன்மார்க்கம் யாச்சதே இத்தியர்த்தா அதாவது இன்னொரு அர்த்தம் இதில் போட்டிருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம அதை கவனிக்கலை அதாவது கடவுள் என்ன கேட்குறாராம் அப் பார்த்து நல்ல வழியில் போப்பான்னு அப்பா சொல்கிற மாதிரி சொல்கிறாராம் அதை நம்ம பார்க்கலை இவர் தாரக பிரம்மானந்தாக கொடுத்துருக்கார் பூத கிரமா கிராமான்னு அதாவது உயிர்கூட்டங்கள் இறைவனிடத்தில் வேண்டுகின்றன அப்படிங்கிறதுக்கு பதிலாக உயிர்கூட்டங்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டுமென்று கடவுள் பிரார்த்தனை பண்ணுகிறார் நான் உங்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சுருக்கேன் அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷஹா வஹா இஷ்ட காமதுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் உனக்கு நல்ல உடம்பை கொடுத்துருக்கேன் நல்ல கண்ணை கொடுத்துருக்கேன் காதை கொடுத்துருக்கேன் மூக்கை கொடுத்துருக்கேன் ஹார்ட்டை கொடுத்துருக்கேன் கிட்னியை கொடுத்துருக்கேன் ப்ராப்பராக யூஸ் பண்ணு அப்படின்னு அப்பா எப்படி குழந்தைக்கு சொல்லி தருவாரோ இப்போ சைக்காலஜிஸ்ட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமோ புதுசாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் யாரும் குழந்தைகளுக்கு வில் எழுதாதீங்கன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் குழந்தைகளுக்கு சொத்து எழுதி வைக்கக்கூடாது அப்படின்னு மனநல நிபுணர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா அதனால தான் குழந்தைகள் கெட்டு போகிறதுங்கிறாங்க அப்பா அம்மா குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத கூடாது எழுதி வைக்கக்கூடாதுன்னு எழுதுகிறார் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழணும் அது அன்றைக்கே சொல்லிட்டார் திருவள்ளுவர் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் தம் பொருள் தம் தம் வினையான் வரும் நம்ம எல்லாம் இந்த பணம் காசெல்லாம் கொடுக்கறதுனால தான் ப்ராப்ளம் ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்கார் குழந்தைகளுக்கு உயிர் எழுதி வைக்காதீர்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்காதீர்கள் ஒரு மனோதத்துவ டாக்டர் வந்து பப்ளிக்கில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதனால தான் நம்ம அன்றைக்கே சொன்னோம் உத்தமம் சுவார்ஜிதம் வித்தம் மத்தியமம் பித்துரார்ஜிதம் அதமம் ப்ராத்ருத்தம் சாத் ஸ்ரீவித்தம் அதமாதமம் சரி ஆக சன்மார்க்கம் யாச்சதேங்கிறார் தற்ற பூத கிராமான் நாத்தத்தை முதல்ல என்ன சொன்னார் ார் இல்லையா பூத கிராமத்தி அதில் தாது பாட்டாத்து யாஞ்சார்த்தம் கிரகித்துவா இங்கே போட்டார் இங்கே பாஷ்யத்தில் வந்து யாச்சியத்தேன்னு சொன்னார் இங்கே இவர் என்ன சொன்னார் யாச்சத்தேங்கிறார் அப்போ யாஞ்சத்தேக்கும் யாச்சத்தேக்கும் வித்தியாசம் இருக்குது இவன் யாஞ்சத்தை ஜீவாக ஈஸ்வரம் பிரதி யாஞ்சத்தை இங்கே என்னென்னா ஈஸ்வராக ஜீவம் யாச்சத்தை அப்பா கேட்குறாரு கண்ணா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கேட்பார் இல்லையா பையனை பார்த்து அது மாதிரி பகவான் சொல்கிறாராம் தர்மமாக போங்குடா எல்லாரும் கடவுள் கேட்கிறேன் ம் ஏன்னா ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டார் மனிதன் இருக்கின்றானா இறைவன் கேட்கின்றான் இல்லையா அப்புறம் இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கின்றான் இறைவன் இருக்கின்றானா அப்படியா மனிதன் கேட்கிறான் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான் எனக்கே இங்கே கிளாஸில் தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்புறம் மனிதன் இருக்கின்றானா இறைவன் கேட்கின்றான் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான் எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமோ எல்லாம் அனிமல்னு அர்த்தம் எல்லாம் மிருகமாக எடுத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது அடுத்தது பவதி பவத்தே புனாதி ஜெகதிதி பவனஹா வாயு பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்துவதனால் வாயுகு தத்ரூபி தியாக பவத்தே வாயு ரூபமாகவே இருக்காராம் வாயுவினுடைய செயலாகவும் காற்றின் செயலாகவும் இருக்கிறார் காற்றாகவும் இருக்கிறார் காற்றின் செயல் என்ன தூய்மைப்படுத்துவது दा दा दा भगवत காட்டாஹும் இருக்கிற பவன பவத்தை வாபூதிவனமாக பவனி ஆஹ பவா சோதயத்தூம் மென அஸ்மி பவங்களுக்கு அர்த்தஞ்சு நிரந்தரம் அனலசர்த்து அதாவது சோம்பேறித்தனம் இல்லாமல் காற்று சுற்றி கொண்டிருக்காரான் நிரந்தரம் அனலசஹா டயர்லெஸ்லி ஹி சர்வட் அப்படின்லாம் சொல்கிறாள் இல்லையா அது மாதிரி சோர்வில்லாமல் உழைக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் தஸ்ய பிரயோஜகத்வாத்து பரமேஸ்வரா பவனஹா இத்தியாக இப்போ அவனுக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் கடவுள் அந்த அர்த்தத்திலையும் சொல்கிறாருங்கிறார் அஸ்மாத்து பரமேஸ்வராத்து பீஷா பயேன வாயு பவத்தை நிரந்தரம் அனலசகா சஞ்சரதி ஆஹா கடவுளையும் குறிக்கலாம் கடவுளுடைய சேவகரும் எல்லாம் இப்போ க சீஃப் மினிஸ்டர் ரூல் பண்ணுறாருன்னு என்ன இங்கே பியூன் வரைக்கும் அவரோட ஆற்றல் வியாபிச்சிருக்கு இல்லையா யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அத்தனை பேருட்டியும் அவரோட பவர் வியாபிச்சிருக்கு இல்லையா அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாங்கிற அர்த்தத்தை சொல்கிறாரு சரி அடுத்தது பூத பவ்ய பவன்னா தஃ பவன்பாவனோ நலஹா இந்த அனிலஹான்னு ஒரு இடத்துல வந்தது அதான் இதுதான் கவலை பாயிரதும்போம் அங்கே அனிலஹாவா அனலஹாவா இது முன்னாடி இங்கேயோ வந்துருக்கு பூத பவ்ய பவன்னா தஃ்பவன்பாவனோ நலஹா பூத பவ்யபவன்னா தஃ்பவன்பாவனோ நிலஹா இங்கே காமஹா காமகிருத் காந்தா அநலஹா அனிலஹா இங்கே வருமோ என்ன ஊற்றில்லை பூத்த அனல பூத்தோன்ன காம காமகாந்தாமாக காம பிரத பிரபு படிக்கலாம் அனன் பிரத்மேனா அனல நயபூர்வா அகன்தம் அலம் பர்து புக்கில் அனல அனன் பிரத்மேன நலத்தைச்சிநூர்வ் பூர்வாத் அகன்தமரம் ஷ்வே நலம் பரியப் அசிய வித்தியா அனல அனன் அனன் இப்போ அனலங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஓர்த்தம் என்னது அனன் அனன் அனர்த்தம் பிராணன் அன் ஷப்க்கு பிராணாரம் பிரகர்ஷே அன் அதனால் பிராணன் आत्मत्वेन லாத்தி இது ஜீவஹா आत्मत्वेन லாத்தி லாத்தினா அலங்கரோத்தின்னு அர்த்தமாக லாத்தி அதாவது ஜீவகா அனல சப்தத்துக்கு ஜீவகாங்கிறார் ஜீவகான்னு அர்த்தம் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா பிராணன அலங்காரம் பண்ணுறது தான் இந்த ஒரு மந்திரம் இருக்குது இதெல்லாம் படித்தா அது ஞாபகத்துக்கு வந்தால் ய் பிரணனாணீய திரமத்தம் விதி நேதம் எதம் உபாசத்தை அங்குணர் கே நினைன மத்தியோ ஜீவதி கஷன இத்தரே ஜீவன் எஸ்நேத அப்பயேதாத்தி கட்டோபன மந்திரத பாரும் கண்டுபிடிச்சு பாரும் தெரியும் அதாவது ந பிராணேன ந அபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனை அதாவது பிராணன்னாலையோ அப்பானன்னாலேயோ ஜீவன் வாழ்கிறது இல்லையாம் உடம்புக்குள்ள நம்ம நினச்சுன்ருக்கோம் பிராணன் கிளம்பிடுத்துனா போயிடுத்து பிராணன் வருதுன்னெலாம் சொல்கிறோம் ந பிராணேன ந அப்பானேன கஷ்டனை ஜீவா க மர்த்தியோஜீவதி கஷ்டனை கஷ்டனை மர்த்தியகா ந ஜீவதி பிராணனால் ஜீவிக்கிறான் பிராணாபானனாலேயே ஜீவிக்கிறான் அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறார் கடவுளால் ஜீவிக்கிறான் உடம்பில் அந்த அர்த்தத்தில் இருக்குது அதுக்கு இன்னும் நம்ம அர்த்தமெல்லாம் நிறைய திரும்ப திரும்ப அதில் பார்த்தா தெரியும் ந பிராணேனா பானே ந மர்த்தியோ ஜீவதி கஷ்டனை இதரேன துஜீவி இத்தரேன வேறொருவனால் இந்த இவன் ஜீவிக்கிறான் எஸ்மின் ஏதௌ உபாஷ்ருத்தவ் எஸ்மின்னு சைத்தன்யேன்னு அர்த்தம் எஸ்மி சைத்தன்யே ஏதோ பிராணாபானவு உபாசிருத்தௌ இந்த பிராணனும் அபானனும் அதை சார்ந்து இயங்கிறதுங்கிற அதை தான் இங்கே சொல்கிற பிராணான் ஆத்மத்வேன லாத்தி இது ஜீவா அனல சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பிராணன்களை ஆத்மஸ்வரூபமாக அலங்காரம் செய்யக்கூடிய ஜீவன் அப்படிங்கிறார் ஜீவன் அதாவது சிவ இறைவனே உயிராக இருக்கார்னு அர்த்தம் மமைவாம்சோ ஜீவலோக்கே ஜீவூத்தனாத்தன அப்படி இருக்குது அப்புறம் அஹமாத்மா குடா கேஷ சர்வூதாசய சர்வூ சர்வூதாசயஸ்தா எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் க்ஷேத்தாப்பி மாம் வித்தி சர்வக் க்ஷேத்தேஷு பாரத அபரேயமிதாம் பிரகதி மகாபாஹோதம் தார் ஜகத்து உயிர் உயிருக்குயிரான இறைவன் நான் விசிஷ்டா துவைதம் துவைத்தம் எல்லாம் எடுத்துருந்து பேசுகிறேன் இல்லை என்னன்னா இறைவன் எப்படி இருக்கார்னா உயிராக காட்சியளிக்கிறார் அதாவது எல்லா உடம்புக்குள்ளையும் உயிர்களாக இருந்து அந்தந்த என்னென்ன ஏன் பிராணங்கிறான் ஏன் பிராணனை வாங்காதடாங்கிறான் ஏன் பிராணன் அப்படின்னு சொல்லி என் பிராண ஹஸ்பண்டை சொல்லுவார் பிராணநாதா அப்படிம்பா அது அப்புறம் என்ன பண்ணுவாலோ தெரியாது பிராணநாதஹா இப்படிலாம் சொல்லுவார் ஆமாம் பிராணநாதா என்னுடைய உயிரின் தலைவன் இந்த உடலில் வாழும் உயிரின் தலைவன் பர்த்தா அங்கே என்ன சொல்கிறார் பிராணான் அலங்கரோதி அதோட சேர்ந்துண்டு அலங்காரம் பண்ணுற இதில் நம்ம நிறைய அர்த்தம் பண்ணலாம் உடம்புக்குள்ளே இருக்கிற மூச்சு காத்த அலங்காரம் பண்ணுறது பிராணாயாமந்தானே இல்லை அனல சப்தத்துக்கு சாதாரணமாக நெருப்புன்னு அர்த்தம் இங்கே அர்த்தம் சொல்லலை அப்படி அனல சப் வேற எங்கேயோ வந்திருக்கோ என்னவோ தெரியாது அதனால் வேறு மீனிங் சொல்கிறார் நம்ம அதெல்லாம் தனியாக ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் எத் ஒரே நாமா எத்தனை தினம் ரிப்பீட் அந்த நாமாவுக்கு ஒரு ஒரு இடத்துல என்ன மீனிங் சொல்லியிருக்கார் அது பார்க்கணும் ஏன்னா சொன்னால் ஒரு ஒரே மீனிங்கை திரும்பவும் சொன்னால் தோஷம் ஆயிடும் இப்போ சகசரநாம இருக்காது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாம தான் வரும் மாறிடும் அதனால் பிராணான் இந்த சரீரத்துக்குள்ளே பிராணானு பகுவட்சனம் போட்டதுனால என்னாச்சு பிராணாபான வியானோதான சமானம் பிராணோபா பிராணாபான வியானோதான சமானாமே சுத்தியந்தாம் ஜியோதி ரஹம் விரஜா விப்மா பூயா சகா எல்லாத்தையுமே பகவான் சுத்தம் பண்ணுறார்னு வேதத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரி முடியாது எனக்கு தெரிஞ்சு நானும் எத்தனையோ பேர்கிட்ட பார்க்குறேன் பழகிறேன் இப்படி தன்னோட சரீரத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிறது இதே சரி பண்ணிட்டுருக்கிற வேலை நம்மளான வீட்டை சரி பண்ணுறது அவனை சரி பண்ணுறது இதை சரி பண்ணுறது உடம்பு ஓ மனசை சரி பண்ணுறதுக்கே டைம் போகாது இருபத்தி நாலு மணிநேரம் இது சரியாக இருந்ததுன்னா எதுவும் வெளியில் இருக்கிறது ஒன்றும் உள்ளே போகாது நம்ம இதை சரியாக கவனிக்காமல் அது சரியாக இருக்கணும் அது சரியாக இருக்கணும் இது சரியாக இருக்கணும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் நடக்கிற அது நம்மை சி நம்மை சரி செய்து கொள்ளுவதற்காகவே இந்த உடம்பு உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்மை சரி செய்து கொள்வதிலேயே நம் கவனம் இருக்க வேண்டும் எத்தகைய சூழ்நிலையில் எத்தனை உறவுகளோடு நாம் வாழ்ந்தாலும் நம்மை சரி செய்து கொள்வதிலேயே சீர்கொழு செய்து கொள்வதிலேயே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் மற்றவங்களை சரி பண்ணி நான் வாழணும்னு நினச்சா ஒரு நாளும் நடக்காது தேவையும் கடவுள் எனக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் பண்ணப்படாதான்னு கேட்டான் அவர் உனக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார் நீ எல்லாத்தையும் தப்பு தப்பாக உபயோகப்படுத்திவிட்டு அவரையே குற சொல்லின்னு இருக்கேன் எத்தனையோ பேர்லாம் உடம்பில் கோணல் இருக்குது ஆனால் மனசில் கோணல் இல்லாதவர்னு அஷ்டா வைக்கிறார சொல்கிறோம் அப்படிலாம் மகான்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் அதெல்லாம் புரிகிறது இல்லை அதை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்புறம் ஆனஹா அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் நலதேகே கந்தவாச்சினா நய அபூர்வத்வா அபூர்வாத்வா அதுக்கு அகந்தம் அரசம் நலத்தேகே நலத்தேகே அனலஹா கந்தவாச்சி இதை பாருங்கள் இங்கே வியாக்கியானம் கொடுத்துருக்காரு அனான் லாத்தி இத்தி வா நலத்தேஹே நலத்தேகே என்ன என்ன அர்த்தம் நலத்தேகே இது என்ன பானு போட்டிருக்கிறது என்ன பாணினி சூத்திரமாக தெரியல பாப்பா அனான் லாத்தி முதல்ல லாத்திக்கு அலங்கரவத்தின்னார் இத்தி வா நலத்தேகே என்ன பண்ணணும் நாங் அபூர்வாத் வா அனலஹாங்கிற சப்தத்துக்கு அகந்தஹான்னு அர்த்தங்கிறார் லஹாங்கிறதுக்கு ல சப்தம் இருக்கு அதுதான் இங்கே போட்டிருக்கு அனான் அனானுன்னு சொன்னால் லாத்தி அனானுன்னா கந்தான் மூக்குதானே பிராணனுக்கு இடம் அதில் என்ன சொல்கிறார் மூக்கில் தான் மணமும் தெரியுது ஆ மனத்தை என்ன சொல்கிறார் நலத்தைய கந்தவாச்சின ஆஹா ந லத்த லாங்குற சப்தத்துக்கு லாத்தி அதுக்கு கந்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் நாங்கள் அபூர்வத்வன் ந அன ந அலஹா அனலஹா அப்படி ந அலஹா அனலஹா அப்படின்னா அர்த்தம் அகந்தஹான்னு அர்த்தம் வாசனையற்றதுன்னு அர்த்தம் வாசனையற்றதுக்கு என்ன பிரமாணம்னா அகந்தம் அரசம் அப்படின்னு பிருகதாரண்யத்தில் சொல்லியிருக்கு அது பிரமாணம் ஆஹா அனலஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அகந்தஹா முதல் அர்த்தம் என்ன ஜீவகா அதாவது மூச்சுக்காற்றை அலங்கரிப்பவர் அப்படின்னு அர்த்தம் முதல் அர்த்தம் மூச்சுக்காற்றை அலங்கரிப்பவர் ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா மணமற்றவர் மணமற்றவர் அப்படின்னு அர்த்தம் மூணு சூழினா மணமற்றவர்னால் கல்யாணம் பண்ணி கல்யாணம் கேட்கக்கூடாது நம்மளால எல்லாத்துக்கும் இருப்போம் சரியாக சொன்னது மாத்தந்தான் புரியாது தப்பாக நிறைய யோசிக்கிறதுக்கு தெரியும் மனமற்றவர்னால் வாச இல்லாதவர் அர்த்தம் வாசனை இல்லாதவர் அடுத்தது என்னதுன்னா அலம் பரியாப்தம் முடிவு என்பது இல்லாதவர் முடிவற்றவர்னு ஒரு மீனிங் முடிவற்றவர் இதில் இவர் எஸ்விஆர்தோடு இருக்கா ஓ இன்னும் போனதில் வச்சுருந்தேன் ஓகே பரவாயில் முடிவற்றவர்னு ஒரு அர்த்தம் அலம்னால் என்ன அர்த்தம் பரியாப்தம் சாதாரணமாக சாப்பிட்றபோது அலமலமலம் அப்படிம்போம் என்ன இந்த யாரோ இப்போ சொன்னாங்க எனக்கு ஒரு ஜோக் சொன்னாங்க அதாவது மலையாளத்தில் மதியினா என்ன போரும்னு அர்த்தம் என்ன சிங்களத்தில் மதியினா வேணும்னு அர்த்தம் இவன் மதி மதிங்கிறான் அவன் போட்டுகிட்டே இருக்கான் சிங்கள சிங்கள பாஷையில் மதியினா வேணும்னு அர்த்தம் மதி மதி அப்படிங்கிறான் இவன் அவன் என்னென்னா போட்டுகிட்டே இருக்கான் இன்னும் வேணும்னு இவன் இவன் அவன் நினச்சிருக்கான் எத்தனைனா இவன் ஜாவட போகிறான் தெரில அப்படி இப்போ சமீபத்தில் ஒரு சொன்னார் இல்லை அவன் ஸ்ரீலங்கா வாசனையில் பேசுகிறேன் இதெல்லாம் இல்லை மதி மதியன்னா இவனோட மதிக்க அர்த்தம் போரும் அவனோட மதிக்க அர்த்தம் வேணும் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதுவும் சாப்பிட்ற நேரத்தில் எங்கே பாது பரவாயில்லை ஆ இவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்பார் நீ அந்த பக்கத்துக்கு போகணும் ரொம்ப கஷ்டம் அது அப்போ என்ன போட்டிருந்தான்னு தெரில அதில் நான் இரநூறு நாம பிடிச்சி விடுத்து இல்லையா நம்மளது இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது நாம பார்த்து ஆ போயிடு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆ சரி பார்ப்போம் இதை அனலகா பிராணசக்தியை உடைய ஏற்பவர் அப்படின்னு போட்டார் உடல் பிராணசக்தி தனதாக ஆக்கிக்கொண்டு ஜீவாத்ம வடிவில் துளங்குவர் நலகா மனம் மனமோ ம் மனமோ மற்ற குணச்சிறப்போ இல்லாத பரம்பொருள் நான் அலம் எஸ் தன் எத்தனை போட்டாலும் எதை போட்டால் நெருப்பு எரித்தரும் வெறுகு பகவானுக்கு நாம் அளிப்பது எத்தகையதாயினும் எந்த அளவிலிருந்தும் அவருக்கு நிறைவு தருவதாக ஆகாது ஆஹா அலம் பரியாப்தம் அஸ்ய ந வித்தியதே ஆ முடிவற்றவர்னு அர்த்தம் எல்லை இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது அனதி அனேன லோகஹாவா அனலஹா அனதி அன் அத்தியன லோக அத்தியன அதாவது உலகத்தை கடந்தவர் ஆ வரையறை அர்த்தம் அன்லிமிட்டட்னு அர்த்தம் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் நிறைய ஓம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணு மேேஸ்வரம் அனைம் நி புஷோத்தம நமஸ்தய சகசிரமூரிருபா சகசிரே புருஷா சாஸ்வா ோட்டிணே நமவிந்தமசீரம் சதுநமராஜ